நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படும் நாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டு இந்தியாவில் பாயும் நதிகளில் அதிக அளவு நீர்பெருக்கு உள்ள நதி பிரம்மபுத்திரா மூன்று சிந்துசாகர் என்று அழைக்கப்பட்ட கடல் அரபிக் கடல் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தற்கால வேதியியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இரண்டு நமீபியாவின் முதல் ஜனாதிபதி யார் மூன்று பறவைகளின் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி